அவர்கள் அல்லாகுவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொள்வது என்றார்கள் பின்னர் எது என்று வினவப்பட்டது அல்லாகுவின் பாதையில் போர் என்றார்கள் பின்னர் எது என்று கேட்கப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்படும் ஹஜ் என்றார்கள்